வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் எத்தகைய மனிதராக இருந்தாலும் சரி எத்தகைய குணம் கொண்டவராக இருந்தாலும் சரி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் அல்லது நம்முடைய குண நலனை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் சில நல்ல நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபட்டாக வேண்டும் குறிப்பாக இந்த கோபத்தை கட்டுப்படுத்துதல் அல்லது கோபத்தை காத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றுங்க என்றால் இன்றைய காலகட்டத்தில் கோபம் வருவதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் அன்றாட வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன நாம் ஒரு சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம் நாம் சரியான விதிமுறைப்படி சென்றாலும் கூட எதிரிலே வருபவர் தாறுமாறாக வருவர் நம் மேல மோதக்கூடிய அளவுக்கு வருவார் உடனடியாக நமக்கு சுளிர் என கோபம் வரும் அத்தகைய கோபம் வரும் பொழுது நாம் வார்த்தைகளை உதிர்ப்போம் இயன்ற வரை நமக்கு வரக்கூடிய கோபத்தை ஏதாவது ஒரு முறையில் கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என கோபம் என்பது நம்முடைய எல்லா குணநலன்களையும் மாற்றக்கூடிய ஒரு இயல்பை உடையது கோபம் இல்லாத மனிதர் முகம் மிகவும் அமைதியாகவும் புன்னகையோடும் காணப்படும் அதே நேரத்தில் கோபம் பாருங்களேன் அவரிடம் எப்பொழுதுமே அமைதி என்பது ஆகையால் தான் சான்றோர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ பழகொண்டிருந்தார்கள் ஞானிகளும் முனிவர்களும் கோபத்தினை அடக்கி ஆள கற்றுக் அத்தகைய அடக்கி ஆளக்கூடிய திறனை நாமும் வேண்டும் தான் காப்பாத்தி அப்படின்னா நிச்சயமாக பல தருணங்கள்ல நம்முடைய கோபத்தை கட்டிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு கோபம் வரக்கூடிய சூழல் நிறைய இடங்கள்ல காணப்படும் நம்முடைய உற்றார் உறவினிடம் நண்பர்களிடம் அல்லது பணியாற்றக்கூடிய இடத்துல அப்படின்னு கோபத்தை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் தான் அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டு எந்தெந்த தருணங்களில் நமக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் அமைதி காத்தோமானால் நிச்சயமாக நாம் அமைதி காக்கக்கூடிய இடங்களில் நாம் மிகவும் அமைதியானவராகவும் அல்லது மற்றவரை விட சிறந்தவராகவும் மற்றவரால் மதிக்கப்படுவோம் ஆகையால் வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட ஒருவன் தன்னை காத்து வேண்டுமானால் அவனுடைய கோபத்தை காத்து வேண்டும் இல்லை என்றால் அந்த கோபமே அவனை கொன்றுவிடும் சொல்றார் கோபம் ஒருவனை கொன்றுவிடக்கூடிய அளவிற்கு குடியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆமாம் என்பதுதான் பதில் ஏனென்றால் கோபத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய சிற்றறிவுக்கே எட்டாது ஆகையால் அந்த கோபத்தை காத்துக்கொண்டால் கொண்டால் நிச்சயமாக நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரலின் முன்னூத்தி ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் மீண்டும் குரல் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் இந்த நாள் இனிய நகாமியட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி